ஹதீஸ் தொள்ளாயிரத்தி நான்கு அனஸ்பின் மாலிகர் அலி அல்லாம அவர்கள் கூறியதாவது சூரியன் சாயும் நேரத்தில் நபி சலுலாஹு அலிஹஹ் வசல்லம் அவர்கள் ஜும்மா தொடுபவர்களாக இருந்தனர்